அடுத்த அங்கம் வந்து நமில் ஒருவர் சரி இந்த அங்கத்துல பாத்தாரந்தோறும் இன்றிலிருந்து தொடக்கம் ஒவ்வொரு வழி நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தருணங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள போறாங்க அது மட்டுமின்றி தொடர்க்கும் சிறார்கள் வரை அனைவரும் இந்த அங்கத்தில் கலந்து கொள்ள போறாங்க பல சுவாரஸ்யமிக்க தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் மேலாகவே தமிழர்களுக்காகவும் குட்ல தமிழ் ஒன் எஃப் என் வாயிலாக சேவையாற்றிக் கொண்டு வருகிறார் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் இவரை தான் நம்ம இன்றைக்கு சந்திக்க போறோம் அவர்தான் நமது ஆமா நேர்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள் விருப்பமாக இருக்கின்றது என்னவென்றால் தமிழ் பிரான் தமிழ் பிரான் பிரான்சிஸ் சேவியரை பிரான் என்றும் அதற்கு முன்னால் தமிழில் ஆர்வம் கொண்டவனாக இருப்பதால் தமிழ் பிரான் என்று புனை கவிதை கட்டுரைகள் எல்லாம் எழுதியும் இருக்கின்றேன் நான் முதல் முறையாக வந்த பொழுது எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்தேன் வேலை வாய்ப்பு விஷயமாக வந்தது மட்டுமல்ல வேலை கிடைத்து வந்ததாகவே கருதி ஜோபியன் அப்பொழுது பிரிமியராக அப்பொழுதுதான் யோசித்திருக்கும் பொழுது தமிழ் பிள்ளைகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் நாம் ஏதாவது வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படியா உதவி செய்யலாம் என்ற ஆர்வம் எனக்கு ஆரம்பித்தது எத்தியோப்பியில நான் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையை விட்டு எத்தியோப்பியா போயிருந்த பொழுது ஆசிரியராக வேலை செய்தேன் அங்கு உள்ள தமிழ் மக்களின் பிள்ளைகள் தமிழ் மொழியில் பேசுவதில்லாமல் அந்த நாட்டு மொழியை பற்றி அதை படித்து அதிலேயே பேச வீடுகளில் பேச துவங்கி விட்டார்கள் அது எனக்கு மிகவும் கவலையை கொடுத்தது ஏன் தமிழ் பிள்ளைகள் தமிழை படியாமல் தமிழில் பேசாமல் எதற்காக மற்ற பிள்ளைகள் பேசுகிறார்கள் இது எனக்கு வருத்தத்தை கொடுத்ததனால் நான் அப்பொழுதே டியூபியாவில் இருக்கும் பொழுது நான் ஆரம்பித்து விட்டேன் தெரியும் புதுக்க வந்தவர்களுக்கு எனது சேவையை பற்றி அவ்வளவு தெரியாத நினைக்கின்றேன் ஆயினும் பழையவர்கள் இருக்கின்றார்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னை பற்றி நன்றாக விளங்கும் வானொலி வானொலியில் பணியாற்றிய அனுபவத்துல வந்து நிச்சயமாக மறக்க முடியாத சம்பவங்கள் சில நடந்திருக்கும் அந்த சம்பவங்களை ஏதாவது ஒன்றை மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லும்போது இதை ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதை கடந்து இருந்ததனால் நிலையம் அப்பொழுது இங்கிருக்கவில்லை அப்பொழுது இருந்தது மொண்டி ரோடு இருந்தது அந்த இடத்தில் இருக்கும் பொழுது மழையாக ஒற்றே மழ வெள்ளது என்பதை காண்பதற்கு அவர்களுடைய கையெழுத்து நிரம்பிய கடிதம் அது கொடுக்க முடியாது போனால் தங்களுடைய தமிழ் நிகழ்ச்சி நடைபெறாது என்று சொல்லிவிட்டார்கள் கிடவில் என்ன நடந்தது தெரியாமல் அது இப்ப நான் நினைத்தாலும் இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன் என்பதை உணரக்கூடியதாக இருக்கணும் எங்களுடைய விக்டோரியா பிரிட்ஜ் இருக்கின்றது அந்த அதையும் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடி போனேன் நடந்து போகவில்லை மழை பெய்ய வயதுல ஓடி போனேன் ஓடி ஓடி ஓடி ஐந்து மணிக்கு முதல் கொண்டு கொடுக்க வேண்டி இருந்தது சரியாக அங்க வாசலில் போனவரும் இரண்டு நிமிடங்கள் இருக்கும் பொழுதே போயிட்டேன் போய் கொடுத்த எனக்கு பெரும் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது மழையில் நினைந்தது எனக்கு பெரிதல்ல ஆனால் அதன் பிற்பாடு வந்த வருத்தங்க அது சரி பாத்தீங்களா மறக்க முடியாத நிச்சயமா மறக்க முடியாது வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆஹ் இப்ப வந்து நீங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கீங்க பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்க நினைக்கிறேன் தமிழ் தாய் ஆஹ் சொன்ன விஷயங்கள் ஏன்னா வந்து உங்ககிட்ட ஒரு முன்னோடி என்கிற முறையில வந்து நீங்க சிறுவர்கள் சிறுமிகள் தமிழ் பாடசாலையில் போகும் மாணவர்களுக்கு முதலாக தமிழில் அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் முன்பு ஒளிபரப்பிய ஒரு சிறிய கட்டுரையை ஒரு அவர்களுடைய தமிழ் தாயன் என்ன வேதனையை நேயர்களுக்கு கூறினார் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒளிநாடா உங்களுக்காக இடம்பெறுகின்றது உங்கள் சேட்டதாசம் ஒன்றியல் என் தமிழ் பிள்ளை என் மொழி பேசி எனது பலக்க வலக்கங்களை கடைப்பிடித்து இந்நாடு வருவதற்கு முன் நான் தமிழன் என பெருமையுடன் வாழ்ந்து வந்தாய் எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட பூகம்பத்தால் இந்நாடு வந்து சேர்ந்தாய் ஏன் என் பிள்ளைகளுக்கு சிலர் நான் தமிழன் என கூறி இந்நாட்டில் தஞ்சம் புகுந்தார்களே ஆனால் இங்கு வந்ததும் என்னை மறந்து விட்டார்களே அடைக்கலம் தந்தவரை மறக்கலாகாது மறக்கவும் மறக்கும்படியும் நான் கூறவில்லை ஆனால் என்னை முற்றாக உதறி தள்ளி உதாசீனப்படுத்த வேண்டாம் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் மொழி மீது உனக்கு ஏன் வெறுப்பு வர வேண்டும் என் தமிழ் மொழியை பேசாது அதனை உன் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்காது அதனை வளர்க்கவும் பெருக்கவும் ஊக்கம் காட்டாது என்னை புறக்கணித்து வருவதற்கு நான் என்ன குறையோ குட்டமோ செய்தேன் பிள்ளாய் என்னை இங்கு வளர்ப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் ஒரு சிலர் பிரையாசையுடன் இயங்கி வருவதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதாரணமாக கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்துவதும் தமிழ் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி அவர்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுப்பதும் எமக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதுதான் ஆயினும் இங்கு எத்தனை பேர் அவற்றிற்கு ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் என்பதை நீ அறியாயோ பிள்ளாய் என் உடம்பில் தமிழ் இரத்தம் தான் ஓடுகிறது நான் உலகின் எத் திசையில் வாழ்ந்தாலும் எந்த நாட்டு பிரஜையானாலும் நான் தமிழன் என்று கூறுவதில் மிகவும் பெருமை அடைகிறேன் எனது வாரிசாக இருக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவர்களின் சந்ததிகளும் தமிழராகவே இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகள் என் மீது பற்றும் பாசமும் வைப்பதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் நான் உங்கள் மத்தியில் உயிருடன் வாழ விரும்பினால் என் தமிழ் மொழியை வளர்த்துவாருங்கள் தமிழரின் பாரம்பரியங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து கூறி அவர்களை தமிழராக வளர்த்துவாருங்கள் தமிழ் மொழியை வீட்டிலும் தமிழ் பாடசாலையிலும் கற்றுவர வழி காட்டுங்கள் இதுவே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் முதிர்சமும் சீதனமுமாக இருக்கட்டும் நாம் தமிழர் என்பதை நூடூழி காலம் நிலைத்து வளர வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் நிலைநாட்டி அதற்கான வழிவகைகளை கடைபிடிக்குமாறு உங்களுடன் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இது உமது தமிழ் தாயின் வேண்டுகோள் இதற்கு செவி சாய்த்து என்னை மகிழ் மகிழ்விப்பாயா பிள்ளாய் போய் வருகிறேன் மீண்டும் சந்திப்போம்